அைத்திரம் நாற்பத்த்லோக்கீயம் நிபுணா த सुखमुत्तमं அக்கியம் சுகமுத்தமம் அமமேனேயம் परिचक्षते गौडपाचार्य मनोनिक्रह उपायेल मनो निक्रह्रह सक विक्षेप लय कषायसा இதுக்கு ஞான வைராகிய அபியாசா வைராகிய பூர்வகி ஞானாபியாசகா இதெல்லாம் உபதேசம் பண்ணினார் கஷாயத்தை பொறுமையா வெற்றி கொள்ளணும் சொன்னார் அப்புறம் சமாதி சுகத்துல அடிமையாயிடக்கூடாது ஆத்ம சுக ஸ்வரூப ஞானத்தை விட்டு விலகிடக்கூடாது ஆத்ம சுக ஸ்வரூபான சமாதியே தவிர சமாதி சுகத்துக்காக சமாதி இல்லை ஆக ஞானம் அடைஞ்சா மாத்திரம் போராது ஞான பலன் வேணும் ஆத்மாவை அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஞாபகம் ஆத்ம பிராப்தி பிரம்ம பிராப்திங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா பிரம்மன் நம்முடைய ஸ்வரூபம் ஆனா பிரம்ம ஜான பிராப்திங்கிறது உண்மைதான் பிரம்ம ஞானம்ங்கிறது ஒரு அனுபவம் தான் பிரம்ம ஜான நிஷ்டைங்கிறதும் அனுபவம் தான் அந்த அனுபவம் தோஷம் கிடையாது பிரம்மானுவம் ஆத்மானுங்கிற வார்த்தை தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் பிரம்மானுபவங்கிறது எப்பவுமே இருக்கு ஆத்மானுபவங்கிறது எப்பவுமே இருக்கு ஆத்மானுபவான அனுபவ ஆத்மானுபவம் நித்யானுபவம் அப்புறம் நித்தியானுபவத்துபோது ஆத்ம ஆத்மா அனுபவம் ஆத்மா அனுபவத்துக்கு ட்ரை பண்ணாது முயற்சி பண்ணக்கூடாது அதை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ண விடாது ஆத்ம ஞான அனுபூதிக்கு முயற்சி பண்றது தப்பு இல்லை ஆத்ம ஜான அனுபூதி மனநத்தினால வரும் ஆத்மானுதி நிதித்தியாசனத்தினால கிடைக்கும் ஆக இந்த அனுபூதிக்கு பிரயத்தனம் பண்றது தோஷம் கிடையாது அது பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா அந்த அனுபவம் இல்லையே அந்த கரணத்துல ஞான அனுபவமோ ஞான பல அனுபவமோ இல்லையே ஞான நிஷ்டானுபவ இல்லை அதுக்குத்தானே வேதாந்த சாஸ்திர சிரவண மரண நிதித்தியாசம் எல்லாம் பண்றோம் ஆத்மானுத்துக்கோ பிரம்மா அனுபவத்துக்கோ ட்ரை பண்ணக்கூடாது அது மறந்துடாயி நிறைய பேர் வந்து பிரம்மாநுபவத்துக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் சொல்றாங்க அனுபவம் இல்லைன்னு நம்ம என்ன சொல்றோம் அனுபவம் இருக்கப்பா ஞானம் இல்லை ஒரு அனுபவம் தான் அது ஒத்துக்கிறோம் அஜானம் ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது பிரம்மன் ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான் சைத்தன்யத்தை அனுபவிக்க முடியாது நாம சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கோம் ஸ்வரூப ஜானத்தை அனுபவிக்க முடியாது நாம ஸ்வரூப ஜானமாக இருக்கோம் ஞானஸ்வரூபமாக இருக்கும் ஞான ஸ்வரூப ஜான அனுபூதிக்கு பிரயத்தனம் பண்ணத்தான் அது ஓகே அது ஒண்ணும் தப்பு இல்லை நுண்மையான இந்த அம்சத்தை மிக மிக கவனமா வச்சிருக்கணும் அதுல எங்கேயும் நாம பேசிடக்கூட அப்புறம் இந்த நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனத்தை சொன்னார் கடைசியில சமப்பிராப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாந்தம் மனஹா சமபிராப்தமா இருக்கிற மனசு ஆத்மாவை தியானம் பண்ணி வேதாந்தத்துல சொல்லி இருக்கிற பிரம்மாத்ம ஐக்கிய லட்சண வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணி இடைவிடாது ஆழ்ந்து சிந்தனை பண்ணி எண்ணி என்ன ஆகிறதுனா அந்த எண்ணத்திலேயே அசையாமல் இருக்கிறது விஷயாக்காரமாக ஆவதில்லை அனாபாசம்னா என்ன அர்த்தம் விஷயாக்கார ரஹிதம் அப்படின்னு அர்த்தம் கிதம் விஷயாக்கார விற்பி ரஹிதமாக அசையாம அதே அந்த அகண்டாக்கார விறத்திலே இருக்கு என்ன சொன்னா கண்டாக்கார விற்பி ரஹித்த அகண்டாக்கார விற்பி அகண்டாக்கார விறத்திலேயே சமாதி பண்ணிருக்கு ஏகாக இருக்கு அப்ப என்னதுனா என்னர்த்தம் வாஸ்தவமா தத்துவ பரமார்த்த தத்துவப்படி பாக்குற போது அதிஷ்டம் அதிஷ்டானம் வந்து நாமரூப வத்திரிகமா இருக்க நாம ரூப வியாபகமா இருக்கா அது ஞாபகம் இருக்கு தங்கம் வந்து நகை முழுக்க வியாபிச்சிருக்கு அது மாதிரி பிரம்மன் மனசு பிரபஞ்சம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு வியாபிச்சிருக்கு நிழலை போன்ற துவைத்தம் ஆகவே எல்லாம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் போது எதை குறிக்கிறது சர்வம் ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமே அனைத்தும் அர்த்தம் உபதேசத்துக்காக சொல்ல வேண்டி இருக்கு இதம் சர்வம் ஈஷாசியம் கடைசியில பார்த்தோம் இந்த உத்தமம் சுகம் அகத்தியம் இத வார்த்தையால வர்ணிக்க முடியாது நீ இந்த ஞானத்தை நிதித்தியாசனம் பண்ணி நீ புரிஞ்சிக்க வேண்டியது ஆகவே பிரம்மானந்தம் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அது வார்த்தையால சொல்ல முடியாது ஏதாவது ஸ்வீட் நம்ம சாப்பிடற ஸ்வீட்டையே நம்மளால கத்தியமா சொல்லிட முடியுமா நீ சாப்பிட்டு சொல்ல முடியும் அது மாதிரி வந்து என்னன்னா அது ஞாபகம் அதே திருஷ்டாந்தத்தை நான் சொல்றேன்னு சொல்லி குழப்பிக்கக்கூடாது வுகிக சுகத்தையே நாம அனுபவிச்சாத்தான் புரியும் ஆத்ம சுகத்தினுடையத்தினால ஏற்படு எப்படி வாய சொல்றது சுகஸ்வரூப ஆத்ம ஜகம் சொல்லும் சுகஸ்வரூப ஆத்ம ஜகம் அது அகத்தியம் அகத்தியகத்தியம் என்ன அனுபவிக்க முடியாத ஆனந்தம் சொல்லலாம் ஆகவே அதை சொல்ல முடியும் இதையாவது சொல்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படி இப்படி சொல்றோம்னு வச்சுங்களேன் ஏதோ ட்ரை பண்றோம் ஆனா ஸ்வரூப சுகம் அகத்தியம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த இடத்துல இந்த ஜான ஜன்ய சுகத்தை தான் சொல்கிறதாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் ஆ நிர்வாணம் ச நிர்வாணம் நிர்வாணம்ங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ சாதாரணாவே துணியெல்லாம் இல்லாமல் இருந்தால் நிர்வாணம்னு சொல்கிறோம் துணியே இல்லைப்பா உடம்புல துணியே இல்லாமல் இருக்குது ஆனால் நிர்வாணமாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா இங்கே நிர்வாணம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பிரம்மனுடைய நிசங்கம்தான் நிர்வாணம் நிரபிமான அபிமான ரகிதா ஒரு அபிமானமும் கிடையாது நாம ரூப விவர்ஜிதம் ஆகையினால ஒரு அபிமானமும் கிடையாது எல்லாம் வியாபக துவைத்த தர்மம் தான் இருக்கே தவிர தர்மாபிமானமும் கூட கிடையாது அகம் தர்மி அஸ்மி அப்படிங்கிறது கூட கிடையாது தர்மங்கிறது உலகத்தில் அது அப்படி இந்த விவகாரம் வியாபகாரிக சத்தியமா இருக்கிறதுனால அது அப்படி இருக்கு அவ்வளவுதான் ஒரு அபிமானம் கிடையாது மனுஷியாபிமானம் கிடையாது புருஷாபிமானம் கிடையாது ஸ்திரீ அபிமானம் கிடையாது ஜாத்திய அபிமானம் கிடையாது பாஷாபிமானம் கிடையாது நெரபிமான நிர்வாணம் அப்படின்னு அர்த்தம் அபிமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நிர்வாணம் அதனால தான் இந்த அவதூத சுவாமிகள்லாம் அபிமானத்தை விட்டுட்டோங்கிறத நல்லா ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக வஸ்திரத்தையும் விட்டு விடுகிறார்கள் அதுதான் விட முடியும் விட முடியாது அதனால அவதூத சன்னியாசிகள் அதையும் துறக்கிறார்கள் வஸ்திரத்தையும் துரக்கிறார்கள் வள்ளுவர் சொன்ன மாதிரி மற்றும் தொடற்பாடுவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் திருவண்ணூர் சொன்னா என்ன இருக்கு மற்றும் தொடர்பாடு எவன் கொல் அதான் நிர்வாணம் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை சொல்லிட்ட சொல்லணும் போயிட்டு இருக்கு ால அகத்தியம் உத்தமம் அேயேன்களுக்கு வேறில்லாத அறிவே உருவான அப்படின்னு அர்த்தம் அஜம் அஜேன அஜம் சர்வஜம் என்ன இவன் அப்படியே ஆயிடறான் இவன் வந்து அஜமாகவே இருக்கான் ஒரு நாளும் ஜாத்தம் இல்லை அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு நான் சம்மரி சொல்றோம் திரும்ப சொல்லுவேன் இவன் என்னன்னா தன்னை தோன்றியவனாகவோ தன்னை இறந்து போகின்றவனாகவோ வாழ்ந்து கொண்டிருப்பவனாகவோ தன்னை கருதுவதில்லை நான் பிறந்திருக்கிறேன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வியாதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நோயற்றவனாக இருக்கிறேன் நான் நோயுடையவனாக இருக்கிறேன் நான் இறந்து விடுவேன் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை அசிமிலேஷன் சொல்றாங்க இல்லையா எதை படிச்சோமோ அதுமயம் ஆயிட்டான் ஆகையினால அஜம் அஜேன அஜம் அஜேன அனுப்பேன அஜம் நித்தஜம் விஷயம் அதாவது விஷய விஷயி இல்லங்கிற விஷய விஷயம் அதெல்லாம் வந்து உலக விஷயங்கள் எல்லாம் அவனை பந்தப்படுத்துவதில்லை பரம்பொருளாக அறிவதில்லை ஜெனிமத்து பிரம்மஸ்வரூபம் இத்தியாக பிரம்மஸ்வரூபி நான் சொல்றேன் அபிஷயம் அஜயன அஜம் அப்படி சொல்ற அதாவது ஆத்மன் ஏவா ஆத்மனா துஷ்டா சொல்றோம் இல்லையா அஜம் அஜயன விபுத்தியத்தை எல்லாம் படிச்சோம் இல்லையா அதையேதான் திரும்பவும் போட்டிருக்கார் அஜேன சர்வக் பரிச்சக்ஷத்தே ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் சர்வக்யம் சர்வக்யம் பிரம்மை சுகம் பரிச்சக்ஷத்து சத்வே சர்வக்யூபேன தானே அனைத்தின் அறிவாக அனைத்து அனைத்திலும் அறிவாக இருக்கின்ற பாரதியார் சொல்றாரு பாருங்க ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நர் ஜோதினான் அப்படியே சொல்ற சங்கராச்சரியர் அவரி சகிதம் சுகம் ச நிர்வாணம்னா நிர்வாண சகிதம் சுகம் ஒரு வார்த்தையா சகிதம்னா அது பழுவின்னு நினைக்கக்கூடாது சுகம் கூறுகிறார்கள்ருன்கு உணர்ந்தவர்கள் பரிச்சக்ஷத்தை அடுத்த ஸ்லோகம் பிடிக்கலாமா ந கஷ்டி ஜாயத்தை ஜீவ சம்பவோச ந வித்தியே ிவோசிய விஷயத்தை சத்தம் எ கிச்சின்ன நாற்பதாவது ஸ்லோகத்தில் நிதித்தியாசனத்தை அறிமுகப்படுத்தினார் அதுல சொல்லப்பட்ட இந்த அபயம் துக்கக்ஷயா அக்ஷயா சாந்தி எல்லாம் விளக்கி முடிச்சுட்டார் நிறைவு செய்தார் நிதித்தியாசனம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தோடு நிறைவு பெற்று இப்பொழுது தான் கூற வந்த கருத்தை நிறைவு செய்கிறார் முக்கியமான கருத்து என்ன அஜாதிவாதா அத்வைத்தவாதா அதை பூர்த்தி பண்றார் ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னார் மூணாவது ஸ்லோகத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மூன்றாவது ஸ்லோகம் இரண்டாவது சொன்னார் ஜாயத்தை இருக்கு முக்கியமா இரண்டாவது காரிகையினுடைய இரண்டாவது வரி அஜாதி சமதாம் கதம் அஜாதி அகாற்பண்யம் அகம் வக்ஷியாமி அப்படின்னு சங்கல் பிரதிக்க பண்ணினவர் சொன்னார் ஜாய்சித்து எப்படி சமந்தித்துோன்றிக்கொண்டிருப்பவைகள்ன்றவில்லை என்று நான் சொல்ல போகிறேன் சொன்னார் பிரமனுக்கு காரணம் கிடையாது பிரம்மனு எதுக்கும் காரணம் கிடையாது இதுதான் தாத்பரியம் பிரம்ம பிரம்மனுக்கு காரணம் இல்லை பிரம்மனும் எதற்கும் காரணம் கிடையாது இந்த காரண காரிய விலக்ஷணம் பிரம்ம காரண காரிய விலக்ஷனம் பிரம்ம திரும்ப நம்ம சம்மதி பார்க்கிறோம் சொல்லிவிடுறேன் ஜீவஹா கஷ்டித் நாயத்தே ஜீவன் ஒருத்தன் தோன்றவே இல்லை ரொம்ப முக்கியமா சொ ஜ எது மணலையாவது அளவிடின் அதிகிடவியாவது எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறதாவது ஒன்னும் கிடையாது ஜீவன் என்று ஒருவன் தோன்றவே இல்லை எப்படி பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவன் ஒன்றை இல்லாததுனால பரமாத்மா ஒரு நாளும் தோன்றாததுனால ஜீவனும் தோன்றலேன்னு அர்த்தம் அப்படி பண்ணிக்கணும் ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுக்கு வேறையே இல்லை பரமாத்மா எப்படி ஒருபொழுதும் தோன்றவில்லையோ பரமாத்மாவுக்கு வேறாகவே அல்லாத ஜீவனும் ஒருபதும் தோன்றவே இல்லை பசு ஆசீத் மருகருப்பேண ஜீ மனுஷ அரம் பிஷியூத் இதற்கு முன்னால் ஜீவன் வேற ஏதோ பிறவியில் இருந்தான் தேழா புறந்திருந்தான் கொசுவா இருந்தான் இப்ப இந்த பிறவியில மனிதனா பிறந்துட்டான் இனி அடுத்த பிறவியில் இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ பொய்யோப்பி ஆகையினால அஸ்ய சம்பவம் நவித்தியே இவன் சம்பவமே இல்லை பறக்கவே இல்லை ந வித்தியத்தை ஸ்ருத்தியா அஸ்மாபி நிரூபித்தம் யுக்தியாபி அஸ்மாபி நிரூபித்தம் ஸ்ருதி யுக்தியினால் நாங்கள் இதை நிரூபித்திருக்கிறோம் அஸ்ய சம்பவ நக்கதாபி இது என்ன நீங்கள் என்ன கதை விடுறான் ஏ இத்தனை நாளாக இளை உட்காத்தி வச்சு புண்ணியத்தை பண்ணு பாவத்தை பண்ணாத பூஜையை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி பாடாப்படுத்தி போட்டு இப்போ வந்து நீ பிறக்கவே இல்லைன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் அப்போ சொன்னால் இது உனக்கு புரியாது நீ அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீ தப்பு பண்ணினாலும் பண்ணுவே அதனால தான் இதை வந்து தனியாக இது வந்து ரகசியோபதேசம் உபனிஷத்தினாலே ரகசியம்னு பேரு ஜாகிரதையா சொல்லணும் இல்லாட்டி என்ன ஆச்சுன்னா அப்ப வந்து நாஸ்திகனுக்கும் ஆஸ்திகனுக்கும் பேதமே இல்லாம போயிடும் ஏன்னா வந்து நல்லத நல்ல குணத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னா ஜெகத் சத்தியம்னு சொல்லி ஆகும் நல்ல குணம் நம்ம மயமாகற வரைக்கும் விடப்படாது சொல்லணும் அதனாலதான் இது ரொம்ப பயப்படுறாங்க எல்லாரும் பார்த்தா தர்மமே ஆடி போயிடும் பொழுது இருக்கேன் பயப்படாது இதெல்லாம் படிப்படியா பேசுற விஷயம் ஒரு நாள் இத பாவாத்வைத்தம் சதாக்குறையா கரி அத் திருஷுலோகேஷு நாத்வை குருணா சில நீ வந்து அத்வைத ஜானத்தை முடிச்சு போட்டுக்கோ ஜாகிரதை அப்படி சொல்லி புரிய ஏதும் உத்தமம் சத்தியம் ஏதத்து தத்து தத்து இது வரைக்கும் சொன்னது ஏதத்து தத்து எல்லாம் ஒன்றும் பெரிய தாற்பயம் இல்லை இதுவரைக்கும் சொல்லப்பட்டும் எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம சொல்லணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் சொல்றதுக்கு இடம் இருக்கு உத்து சத்தியம் தர்மசாஸ்திரம் உத்தரம் சத்தியம் உபாசனா சாஸ்திரம் பிராஸ்திரம் அத்வைதாஸ்திரம் ஆகையினால இது வார்த்தையா நான் சொன்னேன் எங்க இருக்கு கேட்டு விடா பாஷ்யத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆகையினால ஏதத்து உத்தமம் சத்தியம் சங்கராச்சாரியார் சொல்றார் சர்வோபி அயம் மனோநிக்ரஹாதி மிருல்லோகாதிவத்து சிருஷ்டி உபாசனாச்ச உத்தா பரமஸ்விரியுாயத்திய சிறி பிராம் உங்க கண்டாகவில்லை கிருஷ்ணன் அழக சொன்னார் நினைக்கிறேன் பதினாலு பதினஞ்சு அஞ்சாவது அத்தியாயம் நினைக்கிறேன் அஞ்சாவது அத்தியாயமோ நாலாவது அஞ்சுதான் ம் கணி லோக்தலோம் பிரவார்த்தே கசித் பாபம் நகத்தம் விபு அேனாவ எப்படி பாருங்க எவ்வளவு ஹையெஸ்ட் எவ்ளோ டெப்த் நினைக்கிறோம் அது கீதையோட கனெக்ட் ஆறு பாருங்க நாற்பத்தெட்டு வருது கிடையாது அத்தா ஏக ஆத்மனா வியேத்மாத்மன்தன்ம காரணு காலேஷ் அப்படி நாஸ்தவ கேழ்வி கடையவே கடையது வித்திணம் திிஜ்ஜா ஜீவ் பூவ உய உலல உயம் இதுதான் வாஸ்தவம் சத்தம் உபாயம் சத்தனம் சத்தம் எஸ் சத்தியே அணுமாரா அணுமா ஜாத்தி அதாவது சொல்லுது இந்த வியாரி சத்திய சத்தியம் சச்ச தச்ச அபவத் தயமி சத்யம் ஜானமனந்தம் தத் சத்தியமித்யா சக்ஷத்தே எல்லா ஏக்கம் ஏக்க வாக்கியத்தான்னு பேர் சம்ஸ்கிருத்துல இதெல்லாம் வாக்கியம் எல்லாம் அந்த ஸ்ருதி வாக்கியத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா ஸ்ருதி நமக்கு என்ன சொல்றது ஈஸ்வரனுக்கு மூச்சு காத்துன்னா நமக்கும் நம்ம இதுவே அதுவாக தான் ஞான ஞான கரணமாகி இந்த ஸ்ருதி மாதா வேத மாதாவே அப்படி நாம நினைச்சுன்னு சொல்லணும் சரி எ கொஞ்சம் கூட தோன்றவில்லை எத்தனை கிஞ்சித் சத்தியம் அந்த தத்தை இங்கும் சேர்க்கிறான் தத் ஏத்தி உத்தமம் சத்தியம் அப்படி சொல்லி உத்தமம் சத்தியம் உத்தமம் சத்தியம் கிஞ்சின் மனோகரம் கூறணும் இனி சம்மரி சொல்லணும் நான் வச்சிருக்கிற செம்மரி பிளான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கு ஆனால் அரை மணி நேரம் தான் இருக்கு ஆகையினால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிவிடுவேன் மாண்டூக்கிய உபனிஷத் சம்மரி சொல்கிறேன் சாரன்னு சொல்கிறேன் உபனிஷத் ஏழாவது மந்திரத்தில் ஒரு பதம் பிரபஞ்சோபசமம் அதைதான் கவுடபாதாச்சாரியர் ரொம்ப சப்தம் அந்த ஏழாவது முக்கியம் பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் துரியம் அதனுடைய சாரம் என்ன அஹம் பிரபஞ்சோபைத்துரிய தாத்பர் அஹம் துரிய இந்த பிரபஞ்சோபம் ரொம்ப முக்கியமான குரூஷியல் வேர்டு பிரபஞ்ச அபாவம் பிரம்மன் பிரம்மனுக்கு லட்சணம் பிரபஞ்ச உபசமம் அந்த பிரபஞ்சோபசமம் இல்லங்கிறது பிரபஞ்சி அத்வைத்தம் மனசுக்குள்ள இருக்கு கௌடபாதாச்சாரிய மனசுக்குள்ள இருக்கு அத்வைத்தம் அப்படிங்கிற சப்தம் அவர் மனசுக்குள்ள ரொம்ப பலமா பதிஞ்சிருக்கு ியர் மனசு பிரபஞ்சோபசமம்னா என்ன அர்த்தம் நம்ம அதெல்லாம் அப்புறம் ஈஸ்வர்பெண்டும் பிரிச்சு கூட போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் சரி அது பின்னால பார்ப்போம் பிராஜ்ய தைஜச விஸ்வ ஈஸ்வர கர்பிராட்டு உபசமகா எல்லாரும் ஒழுங்கி விடுகிறார்கள் கிடையாதுன்னு அர்த்தம் உபசமஹான்னு அபாவகான்னு சொல்லிங்க இல்லை வாஸ் வாஸ்தவமா இல்லை என்னது மேலெழுந்த வாரியாக பார்க்குற போது இருக்கிற மாதிரி இருக்கு ஆழமாக விசாரம் பண்ணினா இல்லை இப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்ச சப்தத்துக்கு அர்த்தம் இது விஸ்வதேஜர்ப்பிரபஞ்சா இசை கொண்டு இத்தனை பேரையும் போட்டுக்கணும் அபிமா காரண அபிமானி சமஷ்டி ஸ்தூல சூக்ம காரண அபிமானி அப்படின்னு பிரிச்சுக்கணும் உபசமஹா இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா ய பிரபஞ்சம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அபிமானியத்தானே சொன்னோம் அந்த அபிமானிக்குரிய விஷயம் இருக்க என்னதும காரண பிரபஞ்சம் பிரபஞ்ச பிரபஞ்சாணின்னு சொல்லாம தெரியல பிரபஞ்ச சப்தா பிரபஞ்சான் தான் படிச்சிருக்கேன் பிரபஞ்சாக எப்படியோ வச்சு பிரபஞ்சம் தமிழ்ல சொல்றோம் சமஸ்கிருதத்தில் பிரபஞ்சகாதான் ஞாபகம் எனக்கு இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கு அதனால இங்கேயோ ஏதோ ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இருக்கு போயிட்டு போல கிராமத்துக்கு இது ஒரு அர்த்தம் எதம் அதாவது இதாவது பிரதிபிம்பைதங்களும் பிரதிபிம்பியங்களும் சமஷ்டி பிரதிபிம்பியங்களும் பிரபஞ்சம் அடங்குறது பிரபஞ்சம் அப்படின்னா இதெல்லாம் பிரபஞ்சம் இஸ்இக்குவல்பிம்பியம் சைதன்யங்கள் பிரிக்க என்ன பண்றது சமஷ்டி பிரதிபிம்பைதங்கள் அது என்னன்னா பிரதி பிரதி வித்தியாசமா இருக்கிறதுனால பிரதிபிம்ப செய்த வித்தியாசம் பிரதிபிம்ப செய்தன் அப்புறம் என்னாச்சு ஷரீரத்யம் பிரபஞ்சத்யம் பிரபஞ்சம் ஸ்தூல சூக்ம காரண சரீரம் இத்தனையும் பிரபஞ்சங்கிற அர்த்தம் இருக்கு அப்புறம் என்னன்னா மூணு பாதம் பிரதம பாதா திருச்சம்பைதன்யமும் பிரபஞ்சம் பிரதிபிம்பைதும் பிரபஞ்சம் அப்புறம் சமஷ்டி சரீரத்யங்களும் பிரபஞ்சம் அப்புறம் இன்னும் போட்டு அவஸ்தாத்யங்களும் பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குற மாதிரி புத்திசாலி மாதிரி தெரியறதான் நீ அழகா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அது இல்லேன்னு அர்த்தம் அது மாதிரி இந்த பிரபஞ்சங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குறது புரியறது கஷ்டம் ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லேன்னு புரிஞ்சுக்கணும்னு வேற உபனிஷம் சொல்றது சம்சாரத்துக்கு காரணமே இந்த துவைதம் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிறதா சுருக்கமா சொன்னா இத்தனையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா போட்டா துவைத்தம் உபசம அதான் துவைத்த உபசமம் அத்வைத்தம் துவைத்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லி துவைதம் இருக்கிற மாதிரி இருக்கு துவைதம் இல்லை விளக்கண்கிறதுக்காக வேண்டி கௌடபாதாச்சாரியார் ஆகம பிரகரணத்துல இத பத்தியெல்லாம் சொல்லாம சுருக்கமா சொல்லிட்டு வைத்திய பிரகரணத்துலே பண்ணிவிட்டார் காரிய பிரபஞ்சோபசம ஸ்வரூபம் உபதிஷ்டம் வைத்திய பிரகரணே எத்தனை ஸ்லோகம் முப்பத்தெட்டு ஸ்லோகமா முப்பத்தி எட்டு ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார் சரி நீங்க துவைத்த பிரபஞ்சம் காரிய பிரபஞ்சத்தை தானே நிஷேதனம் பண்ணினீர்கள் இனி காரணப்பிரபஞ்சம் இருக்கே காரண பிரபஞ்சத்துக்குள் காரணப்பிரபஞ்சம் இருந்ததுன்னு சொன்னா அது துவைத்த பிரபஞ்சம் தானே அப்ப காரண பிரபஞ்ச உபசமம் பண்ணினாத்தானே அத்வைதம் சித்திக்கும் சுசுப்தியில வந்து துவைத பிரபஞ்சம் இருக்கா இல்லையா காரண ரூபமா இருக்கு ஜாகிரத அவஸ்தையில சொனவஸ்திலும் அதிகம் பண்றதுக்காக வேண்டி அத்வைத பிரகடனத்தை ஆரம்பிச்சுட்டாரு அத்வைத காரணமாவது காரியமாவது கிடையாது காரிய பிரபஞ்சம் இதெல்லாம் முதல் நாள் சொல்லல படிச்சு யோசிச்சுண்டே இருந்து இருந்து இருந்து தான் எனக்கு புரிய நிறைய பிரபஞ்ச நிஷேத சித்தியர்த்தம் வைத்திய பிரகரணம் நிஷேதார்த்தம் வைத்திய பிரகரணம் காரணப்பிரபஞ்ச நிஷேதார்த்தம் அத்வைத்த பிரகரணம் சரி இந்த அத்வைத்த பிரகடனம் எப்படி இருக்குது இன்னும் இருபது நிமிஷம்தான் இருக்குது இருபது நிமிஷம் கூட இல்லை பதினெட்டு நிமிஷம்தான் இருக்குது பார்க்குறேன் கொஞ்சம் சமாளித்து பார்க்குறேன் மனசு கூட நிறைய இருக்கு சரி அப்புறம் அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வைக்கணும் அதுக்கு டைம் எல்லாம் நம்ம பிளானிங்கே மாறி எடுத்து போயிட்டு போகிறோம் வருவாரு அப்படி இல்லாட்டி அலாத்த சாந்தி பிரகடனம் இன்ட்ரடக்ஷனில் முடிஞ்சால் சொல்லிவிட்டு போகுது அதுக்காக விட்டுவிட மாட்டேன் அஞ்சு விஷயம் இந்த அத்யத்தில் டாபிக் வந்து சிருஷ்டி நிஷேதா சிருஷ்டி நிஷேதா சிருஷ்டியை நீக்குதல் படைப்பை நீக்குதல் மூன்றாவது கருத்து ஆத்மானம் மூன்றாவது கருத்து ஆத்ம ஞானம் நான்காவது கருத்து நிதித்யாசனம் ஐந்தாவது கருத்து நிறைவுரை முகவுரை நிறைவுரை முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் முகவுரை கடைசி ஸ்லோகம் நிறைவுரை முடிவுரையும் நிறைவுரையும் ஒரே அப்புறம் நடுப்பு என்ன பண்ணிருக்கார் சிருஷ்டி நிஷேதம் பண்ணிருக்கார் அதுக்கப்புறம் ஆத்ம ஜானத்தை கொடுத்திருக்கார் அப்புறம் நிதித்தியாசனத்தை சொல்லி கொடுத்துருக்கார் அஞ்சு டாபிக் தான் இது வந்து கிராஸா ஜென்ரலா பிரமா சொல்லுவார் முதல்ல முகவரையில் என்ன சொன்னார் எடுத்த உடனே என்ன சொன்னார் இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ணார் சொல்லுவார் Devotee, <laughs> devotion, uh, uh, uh, devam, uh, divinity, வரும் அதனால வந்து டிவோட்டி டிவோஷன் அது டைவாலிட்டி டிஸ்மிஸ் அதாவதுல எந்த துவைதம் தான் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு ஏன்னா நம்ம தான் உருவாக்கணும் நம்மதான் சொன்னோம் நம்மதான் சொன்னோம்னா என்ன சாஸ்திரம் தான் உபதேசம் பண்ணி இந்த பாடசால பசங்கள் நீயும் பிரம்மனும் ஒண்ணு நான் சொல்லுவேன் பகவான் இருக்காரா உங்க செஞ்சாம சொல்லுவோம் ஏ கோச்சுருவாரா உங்க பண்ணு இதான் சொல்லுவோம் அவன் கிட்ட போய் வா வா அத்வை படிக்கலாம் இதுதான் சொல்லுவேன் சொல்லவே மாட்டேன் இந்த பக்கம் வந்தா வெளியில போயினால துவைத்திலேயே ரொம்ப ஆழமான துவைத்தம் என்ன துவைத்தம் பகவான் பக்தன் துவைத்தம் இருக்கு பாருங்க முடியாம நிறைய பேரை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கிற துவைத்தம் பகவானே நேரம் வந்தா கூட நான் கல்கண்ட சுவைக்கவே விரும்புறேன்னு கல்கண்டாக நான் ஆக விரும்பலை கல்கண்டை சுவைக்கவே நான் விரும்புகிறேன் அது இருக்கிற ஆனந்தம் கல்கண்டாயிட்டா கிடைக்குமா கல்குண்டே இப்படி சொல்லணும் கற்கண்டை சுவைக்கவே ஆசையா இருக்கு சுவாமி இந்த பூஜைய பார்த்துட்டே இருக்கணும் எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம விவகாரத்துல பக்தர்கள் மனசுல அப்படிதான் இருக்கணும் விவகாரத்தில் வெளியில வந்து வெளி தர்மிஷ்டனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஆழமான மனதில் பரிபூர்ண அத்வை தர்மிஷ்டனாக பக்தனாக சத்குண சம்பந்தனாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஆழமான மனதில் இது வந்து இல்லை புரிஞ்சு புரிஞ்சு கொண்டு கொண்டு வாழ்ற வாழ்க்கை நம்மளை ஏமாத்திக்கிற வாழ்க்கைதான் சொல்ல முடியும் வெளியில பார்த்தா துவைதமா இருக்குறாரு ஆனா உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க அத்வைதம் பேசுறாரு தப்புது இதுதான் சக்கனி ராஜமார்க்கம் அப்ப துவைத்த நிஷேதம் பண்ணார் முதல்ல எடுத்தவனே துவைத்த நிஷேதம் பண்ணார் ஆகையினால என்ன சொன்னார் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதனால என்ன பண்ண போறேன் துவைத்திய வந்து என்ன சொன்னார் கிருப்பனஹான் தீனகா கிருப்பணா பரிதாபத்துக்குரியவன் பெரும் செல்வத்தை இழந்தவர் கஞ்சப்பயர் பூர்ணத்தை வந்து அல்பமாக்கிட்டான் அல்பகாஜர் பரிபூர்ணமான பகவானு பகவான அல்பமாக்கிவிட்டானே அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்த்தையை யூஸ் பண்ண எதுக்குன்னா நமக்கு கொஞ்சம் உரைக்கணுங்கிறதுக்கா இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்கா அது லீலையா பண்ணணும் பக்திங்கிறது அது ஒரு அடிமையாயிட ஒரு லீலையா இருக்கும் அத்தை பண்றது ஒரு லீலா லீலா என்ன அர்த்தம் விளையாட்டு விளையாட்டு பரவாயில்ல தப்பு இல்லையே விளையாட்டு அழுமணி ஆட்டம் தான் என்ன சொன்னார் கிருப்பணன் சொன்னார் இனிமே நீ வந்து முழுமைய கிருப்பணனாக இல்லாம நீ பரம பரம ஆனந்தத்தில் இருக்கிறது இன்னும் இதை காட்டில ஒரு உயர்ந்த ஆனந்தத்தை சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அஜாதிவாதத்தை பத்தி பேசப்போன அஜாதிவாதம்னா என்ன அச்டிவாதா அஜாதிவாதம்னா என்ன அச்டிவாத சிருஷ்டியே இல்லைன்னு சொல்றதுதான் அஜாதிவாதம் அஜாதிவாதா அசுஷ்டிவாதா அசுஷ்டிவாதா டு அஜாதிவாதா டு அத்வைத்தவாதா பிரபஞ்சோபசம விடவே விடாது பிரபஞ்சோபசமம் ரொம்ப பவர்ஃபுல் அடிக்கடி சொல்லுங்க பிரபஞ்சோபசம அத்வைத்த அகாரணம் அகாரண துரியம் அஸ்மி அதுதான் அதெல்லாம் நினைச்சிருந்தேன் நீ தியானத்தில் சொல்ல முடியும் டைமே பரவாயில்ல போயிட்டு போது எது சொன்ன சந்தோஷம் சரி இப்படி சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சிருஷ்டி நிஷேதத்தை ஆரம்பிச்சேன் முதல்ல இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்லப்பட்டது பண்ணப்பட்டது பிரதிஜா பண்ணப்பட்டது எவ்வளவு சொன்னாலும் என்ன அது இது வந்துட்டே இருப்போது அது ரெண்டு இல்லை அதுக்கப்புறம் என்னன்னா சிருஷ்டி நிஷேதத்தை ஆரம்பிச்சார் சிருஷ்டி நிஷேதத்தை சிருஷ்டி நிஷேதத்தை இருந்து முப்பதாவது முப்பதாவது இல்லை முப்பத்தி முப்பது இல்லை முப்பதாவது வரைக்கும் போட்டு முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் முப்பது வரைக்கும் மூன்று முதல் முப்பது வரை சிஷேதம் பண்ணப்பட்டது அப்புறம் வந்து ஹடபேத வர்த்தக வர்த்தக ஆகாச ஆகாசையோதா நாஸ்தி போட சொல்லணும் ஆகாச ஆகாசத்துக்கு பேதம் இல்லை டடகடையோ பேதாக புளூராலிட்டி இங்கிலீஷில் சொல்லுங்க ப்ளூராலிட்டி மூமெண்ட் இங்கிலீஷில் சொல்லணும் ப்ளூராலிட்டி மூமெண்ட் அப்புறம் வந்து பர்த் அண்ட் டெத் இதெல்லாம் எதுக்கு ஆனா ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு இல்லை ஆகையினாலு யுக்தியா ஜீவ நிஷேதா ஸ்ருத்தியா ஜீவ நிஷேதா ஸ்ருதினாலையும் ஜீவ பண்ணப்பட்டது ஸ்ருதி பிரமாணத்தை வச்சு கொண்டும் அதெல்லாம் பண்ணப்பட்டது அதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்ருதி எந்தெந்த ஸ்ருத்தின்னு போட்டு இந்த டாபிக்கை வச்சு நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சுங்க அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் அது அப்போ நான் முடிக்க முடியும் அதனால அதெல்லாத்தையும் நீங்கள் அதெல்லாம் நிறைய எவ்வளோ சொன்னாலும் முடிக்க முடியாது ஆ ஸ்ருத்தியா ஜீவ முதல்ல யுக்தியா ஜீவ நிஷேதா ஸ்ருத்தியா ஸ்ருதி பிரமாணம் யுக்தி பிரமாணத்தை வச்சுகிண்டு ஜீவன் கிடையவே கிடையாது அப்படிங்கறத தீர்மானமா சொன்னார் அப்புறம் ஜகத் நிஷேதா யுக்தியா ஜெகத் நிஷேதா ஸ்ருத்தியா ஜெகத் நிஷேதா மூலம் முதல்ல அதை பண்ணிவிடுறார் யுக்தியின் மூலம் ஜகத்தை நிஷேதம் செய்து அதற்கு தகுந்த ஸ்ருதிகளை கோட்பன்றார் ஸ்ருத்தியா நிஷேதா யுக்தி என்னது இதுக்கு யுக்தி ஆகாச திருஷ்டாந்தம் ஜீவ நிஷேதத்துக்கு இதுக்கு ஜெகன் நிஷேதத்துக்கு ஏதாவது ஜகத்தை நிஷேதம் பண்றதுக்கு என்ன பண்றதில இருக்கக்கூடிய காலம் தேசம் வஸ்து கர்மா அது எப்படி ஜாகிரதாவஸ்திருஷ்டியில சத்தியம் இல்லையோ அதே மாதிரி வேதாந்த சாஸ்திர பிரமாண ஜன்ய ஜான திருஷ்டியில இந்த ஜாகிரத அவஸ்தினுடைய தேசம் காலம் வஸ்து கர்மா எல்லாம் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆக்சன் எல்லாம் இங்கிலீஷில் சொல்லணும் அதெல்லாம் ஒன்னும் கிடையாத பணிதம் பண்ணியாச்சு ஆக சிருஷ்டி நிஷேதம் நான்கு கோணங்களில் செய்யப்படும் ரெண்டும் சொல்லலாம் அதை நான் நானா பிரிச்சு இருக்கேன் ஜீ நிஷேதா ஜகத் நிஷேதா ஜீவ நிஷேதா யுக்தியா இல்லையா யுக்தியா ஸ்ருத்தியா கிருத்தகா ஜெகத் நான் சமஸ்கிருத்திலே சில சமயம் சொல்கிறேன் ஜெகத் நிஷேதம் யுக்தினாலும் ஸ்ருத்தினாலும் செய்யப்பட்டது அதுக்கான என்ன ஸ்ருதி என்னங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டு ஸ்ருதி எல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தா சம்மரிய முடிக்க முடியாது ஆயினால ஸ்ருதி எல்லாம் நீங்கள் பார்த்து அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த சிருஷ்டி நிஷேதத்தை பண்ணணும்னு சொன்னீபாவம் சிருஷ்டி நிஷேதத்துக்கு தான் இன்னொரு பேரு அமனிபாவம் அப்படி கூட போட்டுக்கலாம் சிருஷ்டி நிஷேதத்துக்கு தான் இன்னொரு பேரு அமனிபாவம் மன மனபாவே மனசத்துவே துவைத சத்வம் மன அபாவே அபாவ மனம் இருந்தால் சிருஷ்டி மனம் இல்லை என்றால் சிருஷ்டி இல்லை எனவே மனதை நீக்குவதுதான் நாம் செய்யணும் ஆத்ம சத்திய அனுபோதேன அத்வைத துரிய ஆத்ம அனுபோதேன அத்வைத சத்திய ஆத்ம அனுபோதத்தினால தான் நீ அதை நீக்க முடியும் அமனிபாவத்தை அடைய முடியும் நீ ஆத்ம சத்தியானுபோதனாக ஆகணும் ஆத்ம சத்தியானுபோதனாக இந்த சிருஷ்டி நிஷேதத்திலேயே நீங்க ரெண்டு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் காரணப்பஞ்ச நிஷேதம் நன்றாக பண்ணப்பட்டு காரண பிரபஞ்ச நிஷேதமும் பண்ணப்படுது ஏரியா மூணாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாம் ஸ்லோகம் வரைக்கும் போர்ஷன் அஜாதிவாத அஜாதிவாத இங்கிலீஷ் நத்திங் பட் சிருஷ்டி அச்டிவாத அச்டிவாத என்னாச்சு சரி அமனிபாவத்துக்கு ஆத்ம ஜானம் வேணும் சொல்லியாச்சு ஆத்மக்யானம் எப்படி கிடைக்கும் அதுவும் பார்த்துட்டோம் அனுபோதேன குரு சாஸ்திர சகாய அதையும் அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் ஆத்ம சத்தியானுபோதம் தானா வராது ஆச்சாரிய சாஸ்திர உபதேச அணு அணு அப்படிதான் அப்படி சொல்லி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உத்தம அதிகாரிக்கு இது புரிஞ்சிடும் மந்த அதிகாரிக்கு முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போட்டு இந்த ஆத்மக்யானாத்மான அஸ்பரிஷ யோக அஸ்பரிஷ யோகம் துவைத சம்பந்த ராகித்யம் அஸ்பரிஷ யோகம் தான் துவைத சம்பந்த ராகித்யம் அஸ்பரிசம் ஆத்மாவுக்கு ஒரு பேர் அஸ்பரிஷம் சைத்தன்யத்துக்கு ஒரு பேர் எதனாலையும் ஸ்பரிசிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த ஆத்ம ஜானம் இந்த அத்வைத ஆத்ம ஜானம் அத்த ஆத்ம ஜனம் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு சர்வ யோகி யோகிபிஹி துர்தரிசஹா பார்த்துட்டோங்க ஆஹா ஆத்மக்யானம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது நாற்பதாவது ஸ்லோகத்தில் இருந்து நாப்பத்தி ஸ்லோகம் வரைக்கும் நிதித்யாசனம் உபதேசம் மனசோ நிகரம் அபயம் சர்வதேகினா அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் சொன்னார் பறவை கதையை சொன்னார் இந்த மனோ ரொம்ப முக்கியம் எத்தனை வருஷம் ஜென்ம ஆனாலும் கவலைப்படாது முயற்சியில கவனத்தை கவனத்தை வைக்காது முயற்சியில நல்ல கவனம் வச்சானா பலன் சீக்கிரம் வரும் முயற்சியினுடைய பலன்ல கவனத்தை வச்சியான பலன் வருமாங்க ஆகையினால முயற்சியில கவனம் விவசாயம்னு பேர் சம்ஸ்கிரு விவசாயம் உறுதி திருடமான முயற்சி நிறுத்த பண்ணு அதுக்கு என்னெல்லாம் விக்னம் வரும் விக்ஷேபா லயகா கஷாய் ரசாஸ்வாதம் இந்த விக்னத்தை எப்படி ஜெயிக்கிறது அதுக்கு வைராக்கியம் வேணும் ஞானம் வேணும் பொறுமை வேணும் கஷம வேணும் அந்த கஷாயத்தை ஓவர் பவர் பண்றதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு வில்பவர் வேணும் க்ஷம வேணும் பொறுமை வேணும் அந்த பொறுமை வேணும் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சமாதி சுகத்துக்கும் நீ அடிமையாயிடக்கூடாது சமாதி சுகத்துக்கு அடிமையாயிடாது இப்படி எல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டார் நிதித்தியாசனத்தை சொல்லி நிதித்தியாசனத்தினுடைய பலத்தை அந்த ஜீவன் அழகா அற்புதமா வர்ணனை பண்ணி கடைசியா உபசம்ஹாரம் பண்ணினார் இந்த ஆஹவே காரிய பிரபஞ்சோபிஸ்தோஷம்திவா அத்வீம் ப்ர அஹம் அஸ் ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூத்திபேதவிபாகோமவ்வாத்தேயிணாமூர்த்தயனே நன்றி அனந்தஜன்மாண்ட மெய்யிக்கெழிவந்தவே போற்றி உய்யவே முல்ஹும்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 ஜகன்மாரிவிக்கீ சத்நீ